வணக்கம் நற்றினையின் ஒரு நிமிட யோசனைக்காக திருச்சியிலிருந்து அணுக்கியத்தனான் அதிகம் அறிந்தவன் நிறைவாக பேசுகிறான் ஆம் அதிகம் அறிந்தவன் நிறைவாக பேசுகிறான் என்கிறார் பில்டிங் நன்றி வணக்கம்